நற்றெண்ணெய் நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அழுவும் நம்ம எனக்கு சேர்ப்புறது டால் சேர்த்து வேணும் பொருட்கள் அரை கப் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் மூணு கஸ்தரி மீட்டு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் உப்பு சீக்கிரத்து எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் கருவேப்பிலை சிறுதளவு கொத்தமல்லி சிறுதளவு இஞ்சிப்பொடி பேஸ்ட் ஆப்ஷனல் பெரிய ஒன்று ஆப்ஷனல் எலுமிச்சம் ரெண்டு ஸ்பூன் ஆப்ஷனல் செய்முறை முதல்ல பச்சைப்பருப்பை ஒன்றை அல்லது ரெண்டு கப் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு மய வேக வச்சு இறக்கிடலாம் வெங்காயம் பொடியாக இறக்கிக்கலாம் தக்காளி பொடியாக இறக்கிக்கலாம் எலிமிசம் சார் ரெடி பண்ணி வச்சிருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் போட்டு பொறிஞ்சதும் வெங்காயம் போட்டு வதக்கிப்போம் வெங்காயம் பதில்ங்கிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிடுவோம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேண்டான்றவங்க இந்த ஸ்டேஜில் அப்படியே தக்காளி போட்டுக்கலாம் இஞ்சி பூஸ் வதங்கினதும் தக்காளி போட்டு வதக்கிடுவோம் தக்காளி வதக்கினதும் பச்சை போட்டு அதையும் வதக்கிடுவோம் கருவேப்பிலை போட்டுவிடுவோம் கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் படி போட்டு உப்பு போட்டு நல்லா ஸ்டாஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொஞ்சம் கரு கொத்தமல்லி பொடியாக க்ரஷ் பண்ணி போட்டு அதுக்கும் கொதிக்க விடுவோம் நல்லா கொதிக்கட்டும் இந்த நல்லா கொதிக்கும் போது இந்த பருப்பு பச்சைப்பருப்பேக வச்சுருக்கோம்னா அதை எடுத்து அதில் கலந்துருவோம் அது நல்லா எல்லாத்தோடயும் மிக்ஸ் ஆகட்டும் நல்லா கொதி வரட்டும் கொந்தி வந்த உடனே இந்த கஸ்தூரி மீட்டி எடுத்து அதில் கலந்து விட்டுடுவோம் கஸ்தூரி மீட்டி கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை தூவிடுவோம் தேவைப்படுறவங்க இலிமிச்சம் சாறு பிஞ்சு விட்டுடலாம் புளிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க இல்லைனா அப்படி கூட இறக்கி எடுத்துக்கலாம் சூப்பராக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி டால் தயார் இது வந்து ஜீரா ரைஸ் சப்பாத்தி இது கூட தொட்டு சாப்பிட்டு சூப்பராபா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களையும் மீண்டும் சந்திப்போம்